வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்பெயின் ஃப்ளோரிடாவை ஐக்கிய அமெரிக்காவுக்கு 5 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விற்பனை செய்தது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆண்டு மெக்சிகோ அமெரிக்க போரின் போது புவேனோ புவனோவிஸ்டா நகரில் இடம் பெற்ற போரில் பதினைந்தாயிரம் மெக்சிக்கர்களை ஐந்தாயிரம் பேர் மட்டுமே கொண்ட அமெரிக்க படைகள் தோற்கடித்தன ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வாஷிங்டன் பல்கலைக்கழகம் எலியட்ஸ் செமினரி என்ற பெயரில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் கால்வின் கூலிட்ஜ் அவர்கள் வெள்ளை மாளிகையிலிருந்து வானொலியில் உரை முதல் அமெரிக்க அதிபர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எகிப்தும் சிரியாவும் இணைந்து ஐக்கிய அரபு குடியரசை அமைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செயின்ட் லூசியா பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது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 ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இதே நாளில் கலிலியோ கலினி எனும் இத்தாலிய வானவியலாளரால் அவரது நவீன வானவியலின் மூல நூலான இருவேறு உலகங்களின் இடையிலான உரையாடல் டயலாக் கன்சேர்னிங் த டூ சீவ் வேர்ல்ட் சிஸ்டம்ஸ் என்ற நூலும் பிரபஞ்ச அமைப்பு சிஸ்டமா காஸ்மிசம் என்ற தலைப்பில்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 எனும் எ்பாட் எனும் துருவப்பாதை செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஜார்ஜ் வாஷிங்டன் ஐக்கிய அமெரிக்காவின் முதல் குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பியர் ஜான்சன் பிரெஞ்சு வானியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பேட்டன் பவல் சாரனர் இயக்கத்தின் நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோவை மகேசன் சுதந்திரன் பத்திரிகை ஆசிரியர் நாட்டுப்பற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்டீவ் இர்வின் ஆஸ்திரேலிய இயற்கை ஆர்வலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விஜய் சிங் கோல் விளையாட்டு வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆண்டு ஹுமாயுன் முகலாய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கஸ்தூரிபாய் காந்தி மகாத்மா காந்தியின் மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆன்டி வார்ஹால் அமெரிக்க ஓவியர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எஸ் ராஜரத்தினம் சிங்கப்பூரின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் இந்நாளின் சிறப்புகள் செயிண்ட் லூசியா விடுதலை நாள் மற்றும் உலக சாரணர் நாள் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களே